அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து பேதை புகல் கழா அக்கால் வைத்தற்றால் சான்றோர் குழா பேதை புகழ் பேதமை அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் இதுல இது பத்தாவது குரல் இதோட பேதமை அதிகாரம் முடிய போகிறது இருந்தாலும் இதில் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் அடுத்த அதிகாரத்திற்கு அறிவாண்மை என்ற தலைப்பு கொடுத்து இதே கருத்துக்களை இன்னும் நன்றாக விளக்கி சொல்லப் போகிறார் நாம் படிப்பதனுடைய நோக்கம் அறிவை வளர்க்க வேண்டும் பேதமை என்கின்ற ஒரு தன்மை நம்மிடத்துல இருக்கக்கூடாது அதுக்காக தான் படிக்கிறோம் வாழ்க்கையில எது கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எது வேண்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதவைகளை செய்யக்கூடாது எனவே அறியாமையை விலக்க வேண்டும் அல்ப அறிவை நீக்க வேண்டும் அறிவை நாள்தோறும் வளர்க்க வேண்டும் இதைத்தான் நாம திரும்ப திரும்ப கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே இந்த குரல்ல என்ன சொல்கிறார் சான்றோர் குழா அத்து பேதை புகழ் சான்றோர் குழாம் அறிஞர்கள்லாம் பெரியவங்கள்லாம் அறிவுள்ளவங்கலாம் உட்கார்ந்து இருக்கிற சபையில ஒரு அறிவில்லாதவன் படிக்காதவன் கல்வி கற்காதவன் உள்ளே நுழைவானே ஆனால் அந்த இடத்துக்கு அவன் போவானே ஆனால் அங்க போய் சும்மா இருந்துட்டாலும் பரவாயில்ல அங்க போய் எதையாவது பேசினான்னா ரொம்ப அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேரம் வீணாகும் அவர்களுடைய மனசுக்கு அங்க ஒரு தேவையில்லாத ஒரு அருவறுப்பான சூழ்நிலை உருவாகும் ஆக அறிஞர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அவையிலே அறிவே இல்லாத ஒருவன் படிக்காத ஒருவன் உள்ளே நுழைந்து தேவையில்லாமல் பேசினானே ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்றார் கொஞ்சம் கடுமையா சொல்றார் அதாவது கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் அற்றால்னு சொன்னா அதை போலன்னு அர்த்தம் மோசமான ஒரு பதார்த்தத்தை ஒரு மலத்தை மிகவும் அழுக்கான ஒரு பொருளை காலில் மிதிச்சுட்டு நேர படுக்கையில போய் ஒரு நல்ல மெத்த போட்டிருக்கிற படுக்கையில் அப்படியே கழுவாம காலோட உட்கார்ந்தான்னா எப்படி இருக்குமோ அப்படிங்கிறார் திருவள்ளுவர் ஆனா கழுவாத காலை கொண்டு போய் படுக்கை படுக்கையில் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி சான்றோர் குழாத்து பேதை புகுவது இருக்கும் அதை போல அப்படிங்கிற அதாவது அழுக்கிலே காலை வைத்து கழுவாமல் கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டால் எப்படி அந்த கட்டிலும் படுக்கவும் முடியாது அருவறுப்பா இருக்கும் படுக்கிறவனுக்கும் அருவறுப்பா இருக்கும் அந்த காலில் இருக்கிற அழுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அது மாதிரி அந்த சபையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அருவறுப்பா இருக்கும் அதை சொல்றார் அவனாலையும் தூங்க முடியாது அவன் அந்த காலில் வச்சுட்டு போயிட்டான் படுத்து இருக்கிறவனாலையும் தூங்க முடியாது கழுவாத காலை படுக்கையில வைத்தால் அது படுக்கையும் அசுத்தமாயிடும் தூங்குறவனுக்கும் அருவருப்பை கொடுத்து தூக்கத்தை கெடுக்கும் ஒருவேளை தூங்கினாலும் உடம்பெல்லாம் அழுக்குப்படும் அது ஒரு சபை மனம் ஒடுங்கி அமைதி பெறுவதற்குரிய இடம் அதுல போய் ஒரு அறிவில்லாதவன் புகுந்தானே ஆனால் இவன் அமைதியை குலைச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு அறிவறுப்பு ஏற்படும் ஒருவேளை அவன் பேசிட்டான்னு சொன்னா எல்லாருக்கும் மனசுக்கு வருத்தம் உண்டாகும் ஆகையினால அவன் கழுவாத காலுக்கு ஒப்பானவன் ஆகிறான் இது கொஞ்சம் கடுமையான உதாரணமா இருந்தாலும் என்ன தெரிகிறது அறிஞர் சபையில அறிவில்லாதவர்கள் நுழைய கூடாது நாம் அப்படி நுழையன்னு ஆசைப்பட்டா நமக்கும் அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது கருத்து குரல் படித்திருக்கிறோம் இதனுடைய கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது தொகுத்து சொல்லுகிறேன் இந்த அஜானம் அறியாமை என்பது என்னவென்று கேட்டால் நல்லதையெல்லாம் விட்டு கெட்ட எடுத்துக்கிறது அது முதல் குரல்ல சொன்னார் அது மாத்திரமில்லை அறியாமைங்கிறது என்னன்னு கேட்டா ஒழுக்கத்துக்கு பொருந்தாத சமூகத்துக்கு பொருந்தாத செயல்களை எல்லாம் செய்யறதுதான் அறியாமை ரொம்ப அறியாமை பேதமையுள்ளெல்லாம் பேதமையினர் அறிவில்லாதவன் என்ன செய்வான் கேட்டா தப்பான காரியம் செய்யறதுக்கு வெக்கப்பட நல்ல காரியத்தை விரும்ப மாட்டான் யார்கிட்டையும் அன்பா இருக்க மாட்டான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடர்ந்து ஒழுங்கா பண்ண மாட்டான் அதுதான் அவனுடைய இயல்புனர் அது மாத்திரம் இல்லை இன்னொரு குரல்ல பார்த்தோம் அதாவது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் நம்ம அடங்கலேன்னு சொன்னா என்னதான் படிச்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு கருத்தை சொன்னார் மனப்பாடம் பண்ணி இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் நம்ம அந்த குணத்தை கடைப்பிடிக்கலன்னா அந்த அறிவு பயன் இல்லை அப்படின்னு கொஞ்சம் படிச்சிருந்தா கூட படிச்சபடி நடக்கணும் இல்லைன்னா அது பேதமைக்கு சமானம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொன்னார் ஒருவன் ஒரு பேத செயலை செஞ்சான்னா அது நரகத்துக்குத்தான் கூட்டின்னு போகும் அப்படி பார்த்தோம் அறிவில்லாதவன் ஒரு செயலை செஞ்சான்னா அது நடுவிலேயே நின்று போயிடும் அது மாத்திரம் இல்லை அவனுக்கே அது பெரிய தீமையை கொடுக்கும் மற்றவங்கள்லாம் தகுதி இல்லாதவங்கெல்லாம் அவனுடைய பொருளை அனுபவிப்பார்கள் அவனும் கூட அனுபவிக்க முடியாது சுற்றத்தார்கள் கூட அனுபவிக்க முடியாது அவர் பைத்தியக்காரன் கையில் கிடைச்ச பணத்துக்கு சமம் ஆயிடும் அவன் பிரிஞ்சான்னா எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அவனால அருவருப்பு உண்டாகும் என்று இதை படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் திருவள்ளுவர் இதெல்லாம் நாம மனசுக்குள்ள வாங்கி வச்சுப்போம் நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு பேதமையே வேண்டாம் பேவியாரர்களுடைய உறவும் வேண்டாம் அறிவும் அறிவில்லாத தன்மையும் வேண்டாம் அறிவில்லாதவர்களுடைய உறவும் வேண்டாம் அறிவில்லாதவர்கள் அறிவை விரும்பினால் அவர்களுக்கு அறிவை மனமு வந்து வழங்க வேண்டும் நாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யலாம் அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அறிவை வழங்குவோம் ஆனால் அறிவை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் எல்லோருக்கும் வரத்தான் வேண்டும் நாம் இந்த மனித உடலிலே வாழ்கின்றவர்கள் நல்ல சிறந்த நூல்களையெல்லாம் கற்று அறிவை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சமுதாயத்தின் அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும் கல்வி கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது கல்வி என்றும் தயாராக இருக்கிறது கல்விக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக்கொண்டு எல்லோரும் கல்வியை கற்க வேண்டும் என்பதுதான் உள்ளந்தோறும் வள்ளுவத்தின் நோக்கம் கழா அக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து பேதை புகல் வைத்தற்றால் சான்றோர் குழா அத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்